அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஓர்ந்து கண் இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை மக்களின் குற்றங்களை நன்கு ஆராய்ந்து உணர்ந்து வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாரபட்சமின்றி தெய்வத்துக்கு நடுநிலையில் நின்று பிழை செய்தவர் யாராக இருந்தாலும் அவரவர் குற்றத்திற்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு நீதியை நடத்துவதே நல்ல அரசனது முறையாகும் செங்கோன்மையாகும் குற்றத்தை ஆராய வேண்டும் தாக்ஷிணம் இல்லாமல் அதாவது கண்ணோட்டம் இல்லாமல் நடுவு தகுதிக்கு ஏற்ப நீதி வழங்கப்பட வேண்டும் அரசன் செங்கோலை நடத்தும் பொழுது நீதி வழுவாமல் தெய்வ பிரதிநிதியாக அறத்தின் தன்னை எண்ணி தன்னை பாவித்து அரசியலை செலுத்த வேண்டும் அரசியல் என்றால் ராஜ தர்மங்கள் அரசியல்னா அர்த்தமே வேறையாக இருக்கிறது ஆஹா எப்படியா நாம ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக என்னத்தையா பண்ணினா அதுக்கு பேர் அரசியல்ங்கிறாங்க அந்த அர்த்தம் எடுத்துக்க கூடாது ஆஹ் ராஜ தர்மத்தை புரிந்து கொண்டு நடத்த வேண்டும் என்பது கருத்து இறை புரிந்து என்றால் நடுநிலைமையுடன் என்று பொருள் கடவுளை சார்ந்திருந்து செயலிற் பற்றின்றி விருப்பு வெறுப்பு இல்லாமல் அறத்தின் வழியில் நடந்து கொள்பவர்களுக்கு பாராட்டை தெரிவித்தும் அறத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபவர்களுக்கு தண்டனை கொடுத்தும் என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாம் இறை புரிந்து என்பதை முன்னே கொண்டு இறைவனுக்கு பிரதிநிதியாயிருந்து செயல்பட வேண்டும் அறமே வடிவாகிய இராஜதர்மே வடிவாகிய கடவுளை சார்ந்திருந்து கடவுளுடைய பிரதிநிதியாக தன்னை பாவித்து கொண்டு செயல்பட வேண்டும் அங்கே தன்னுடையது தன் குடும்பம் உற்றார் சுற்றம் என்பதெல்லாம் அங்கு முக்கியமல்ல அறமே வடிவான ஆண்டவனாகவே தன்னை பாவித்து கொண்டு செயல்பட வேண்டும் எள்ளளவும் சுயநலம் இருக்கல் ஆகாது என்பதெல்லாம் இதனுடைய உள்ளார்ந்த பொருட்கள் இக்குரட்பா செங்கோலின் இலக்கணத்தை உபதேசித்து அருளியது செங்கோன்மை என்றால் என்ன என்பதன் லக்ஷணம் இது கண்ணோட்டம் என்ற பண்பானது அரசனுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பாக கூறப்பட்டுள்ளது கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டிவுலகு ஐநூற்றி எழுபத்தி ஓராவது குரட்பா கண்ணோட்டம் என்ற மிகச்சிறந்த அழகு அதாவது பண்பானது இருக்கின்ற காரணத்தால்தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது இக்குரட்பாவில் கண்ணோடாது என்று கூறியுள்ளார் அதாவது அரசன் தவறு செய்தவர்களிடத்தில் கண்ணோட்டம் உடையவனாக இருக்கக்கூடாது அதாவது தாக்ஷிணயம் கண்ணோட்டம் என்பதன் வழக்கமான சம்ஸ்கிருத மொழியில் சொல்வது தாக்ஷிணியம் கண்ணோட்டங்கிறது நிறைய பேருக்கு அர்த்தமே தெரிய தமிழ சொன்னா கூட ஆனால் தாக்ஷிணயம்ங்கிற சொல்லினுடைய தமிழொல் தான் கண்ணோட்டம் தவறு செய்தவர்களை தண்டித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது கருத்து இது வந்து தர்மமெல்லாம் எப்பொழுதுமே இடம் பொருள் ஏவலை பொறுத்து மாறும் ஆகவே தான் திருவள்ளுவர் கவனமாக பல விஷயங்களை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல இரண்டாவது காண்டத்துல முதல் சர்க்கத்தில் இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் இப்படி இருக்கிறது ஸ்ரீராமருடைய குணங்களையெல்லாம் சிந்தனை பண்ணக்கூடிய தசரத சக்கரவர்த்தி இப்படியெல்லாம் சிந்தனை பண்றார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் வால்மீகி மகர்ஷி சாஸ்திரஜ கிருத்தஜ புருஷாந்தர கோவிதா எஃப் பிரகிரஹானுகிரகையோர் யா நியாயம் விச்சண எஃப் பிரகிரஹானுகிரகையோ யாநியாயம் விச்சண ராமர் சாஸ்திரங்களை அறிந்தவர் நன்றி உணர்வு மிக்கவர் மனிதர்களின் திறமையை சோதித்து அறிவதில் வல்லவர் நியாயப்படி தவறு செய்தவர்களுக்கு தண்டனை அளிப்பதிலும் நிரபராதிகளை விடுவிப்பதிலும் தேர்ந்தவர் இவ்வாறு தசரத சக்கரவர்த்தி சிந்திப்பதாக இந்த ஸ்லோகம் உபதேசிக்கிறது இனி பதவரை பார்க்கலாம் ஓர்ந்து மக்களின் குற்றங்களை ஆராய்ந்து உணர்ந்து யார் மாட்டும் யாராக இருந்தாலும் கண்ணோடாது விட்டுக் கொடுக்காமல் இறைபுரிந்து நடுவு நிலைமையுடன் தேர்ந்து குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை தேர்ந்தெடுத்து செய்வதே அதனை நடைமுறைப்படுத்துவதே முறை நேர்மையான ஆட்சியாகும் மக்களின் குற்றங்களை ஆராய்ந்து உணர்ந்து யாராக இருந்தாலும் விட்டுக் நடுவு நிலைமையுடன் குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை தேர்ந்தெடுத்து அதனை நடைமுறைப்படுத்துவதே நேர்மையான ஆட்சி முறையாகும் இதுவே பொழிப்புரை ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்